<تصفيق> فَقَدْ خَالَ اللَّهُ تَعَالَى أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلَّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرَّسُولِ مَا نُصَبِّكُ بِهِ قَعَدَهُ الْأَخِرُ مَعَيْا صَدَى اللَّهُ مَلِكَ مَنْ شَدَى قال عليه والسلام அல் நபி அலஹி அப்புல்ல சொல்லாத்து வலாம் உம்ம தீ மந்தாஹி இலை கனியக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா உலகத்தில் எங்களை அவன் விரும்பக்கூடிய இந்த இறுதி மார்க்கம் இஸ்லாத்துல எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான் எந்த ஒரு மனிதனுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்குமோ அவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய இந்த விசுவாசம் இந்த ஈமான் கிடைத்து விட்டதோ அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டார் அது நம்பக்கூடிய ஈமாளின் பாக்கியம் கிடைத்தவர் வெற்றி அடைஞ்சிட்டார் வெற்றி தோல்விய இந்த உலகத்தை வச்சு முடிவு பண்ண உலகம் கிடைக்கிது வெற்றி அடைஞ்சிட்டார் உலகம் இல்லாம போச்சு தோல்வி அடைஞ்சிட்டார் இது நபிமார்கள் பேசின பேச்சில் நபிமார்களுக்கு உதவியாக இருந்த சகாபாக்கள் பேசிய பேச்சல் இது உலமாக்கள் பேசுகின்ற பேச்சல் உலகம் கிடைக்கிறது வெற்றி வந்துருச்சு உலகம் போயிருச்சு தோல்வி அடைஞ்சிட்டார் இது உண்மையான முஸ்லிம் பேசுகின்ற பேச்சல்ல அல்லாஹுவை நம்பிய ரசூலை ஏற்றுக்கொண்ட ஒருவர் பேசுகின்ற பேச்சல்ல ஏந்த விட வெற்றியை தீர்மானிக்கிறது துனியாவல்ல துனியாவுடைய சொத்துக்கள் செல்வங்கள் அல்ல ஒரு மனிதருடைய வீட்டுக்கு போற ஒருத்தர் எங்க மூத்த மகன் அவுஸ்திரேலியால இரண்டாவது மகன் கனடா நீங்க புத்திசாலி அப்பா நீங்க புத்திசாலி அனுப்பி இருக்கிறீங்க நாலு பேரும் கதை கொள்ள அவர் கட்டிக்கார் கணியத்துக்கு இது நபி வழி அல்ல இது குருவான் சொல்லுகின்ற ஒரு வெற்றி அல்ல ஹதீஸ்ல வந்திருக்கிற ஒரு வெற்றி அல்ல சகாபாக்கள் வாழ்விலே உணர்ந்து கொண்ட ஒரு வெற்றி அல்ல வெற்றி என்பது என்ன என்கிறது அல்லா குருவான் சொல்றார் உங்களுக்கு நீங்க செஞ்ச அமல்களுக்கு கூலி கிடைக்கிறது இங்கில் அங்கம் நரகத்தை விட்டும் யாரு தூரமாக்கப்பட்டுள்ளே நுழைந்து விடுகிறாரோ இவருடைய அமல்களின் காரணமாக மலக்குகள் கொண்டு போய் சொர்க்கத்தில் தழுறாங்க நீ விருப்பம் இல்லாட்டியும் இதுதான் சொர்க்கம் கிடைத்து விட்டதா வெற்றி அடைஞ்சிட்டார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுறாரா வெற்றி கடச்சிருச்சி உலகம் கிடைப்பதை கொண்டு வெற்றி தோல்வி எங்களுக்கு நிர்ணயிக்க முடியாது கண்ணிய புரியவர்களே சல்லா வளையசல்லம் அவர்களும் புத்திசாலி வெற்றியாளர் புத்தி தனது ஆசைகளை அடக்கி ஆசைகளுக்கு பின்னால் செல்லாமல் அமிலிமா உள்ள வாழ்வை நினைத்து அமல் செய்து கொள்ளுகிறாரோ அவருதான் புத்திசாலி மௌத்துக்கு பின்னால் நினைக்கிறார் அடிக்கடி மனம் போன போக்கில் வாழ் இல்ல மனோ இச்சைக்கு பின்னால போகல்ல மரணத்தின் பின் உள்ள வாழ்வு அடிக்கடி அவருடைய சிந்தனையில் தோன்றி கொண்டே இருக்கிறது பாவத்தை தடுத்துக் கொண்டே இருக்கிறது அவருடைய ஆத்மா அவரை நன்மையில் தூண்டிக்கொண்டே இருக்கிறது இவருதான் புத்திசாலி என்று அல்லாவுடைய வகி இறுதி நபி ரசூல் அவர்கள் சொன்னார் நாங்க ஒவ்வொருத்தரும் ஆக அல்லாஹ் சொன்ன அந்த வெற்றி எனக்கு உங்களுக்கு கிடைக்கும் நபி சொன்ன புத்திசாலியாக நான் நீங்க மாறும் துனியா கிடைக்காமல் இருக்கும் இது வெற்றி தோல்விக்குரிய அடையாளம் அல்ல ஒரு மனிதனை அல்லா சோதிக்க நாடுகின்ற போது ஒரு மனிதனை சோதிக்க நாடுகின்ற போது அல்லா அவரை உலகத்திலே கண்ணியப்படுத்துகின்றான் சமூகத்திலே கண்ணியத்துக்குரியவனாக மாற்றுகின்றான் இன்னும் பல நியமத்துக்கு மேல நியமத்துக்கள் அருட்கொடைகள் பாக்கியங்கள் செல்வாக்குகள் வசதி வாய்ப்புகள் தோட்டத்துறவுகள் அல்லா கொடுக்கிறான் ஆனா எதுக்கு அல்ல முதலாவதே சொல்லிட்டா உன்னை கண்ணியப்படுத்த தரையில் இப்டிலா உன்னை சோதிப்பதற்காக தந்திருக்கின்றோம் பணத்தை தந்து உன்னை சோதிக்கின்றோம் செல்வாக்கை தந்து உன்னை சோதிக்கின்றோம் சமூகத்திலே நல்ல மதிப்பை தந்து உன்னை சோதிக்கின்றோம் கொடுத்திருக்கிறான் மதிப்பு அல்ல மனிதன் அறிவீனத்தின் காரணமாக சொல்லுகிறான் எப்போது ரத்தி அக்கிரமன் கண்ணியப்படுத்த கண்ணியம் அல்ல சோதனை பணத்தை தந்து உன்னை சோதிக்கின்றான் அப்போ அவருக்கு கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கின்றார் எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை தொழில் பிரச்சனை சாப்பாட்டுல பிரச்சனை யாவரத்துல பிரச்சனை குடும்பத்தால பிரச்சனை அக்கம் பிரச்சனை எல்லா பக்கத்தாலையும் நெருக்கடி அவரு தோல்வி கை வைக்கிறது சந்தோஷமான ஆனால் அந்த மனிதன் தவறாக விளங்கி சொல்றான் எல்லி அகானன் என்ற இறைவன் என்ன கேவலப்படுத்திட்டான் இல்ல இதுவும் சோதனை அதுவும் சோதனை உலகத்துல நானும் நீங்களும் எங்க நரகத்துல அல்ல பாதுகாக்கும் அல்லது அந்த பிளைட் இறங்கும் சொர்க்கத்துல பறந்து சக்கராத் லேண்ட் ஆகுற நேரம் எங்களை இறக்குற நேரம் என்ன செய்யோம் என்னோட முடிவுகள் என்ன அறிக்கை வெற்றியாக நினைக்கிறோம் அல்லாஹ் ரசூலை எந்த அளவுக்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வாழ்கிறோம் அல்லாவுடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு நாம் பேணுகின்றோம் கண்ணியத்துக்குரிய அந்த சகாபாக்கள் வாழ்ந்தார்கள் வாழ்க்கை அவர்களுடைய தியாகம் செய்து வளர்த்த தீன் ரத்தத்தை ஊத்தி இந்த இஸ்லாத்தை கட்டி காட்டான் இதை நாங்கள் என்ன செய்யறோம் இந்த இஸ்லாத்தை குளி தோண்டி போதைக்கிறோம் எல்லா முடிவுகள்ஸ்லிம்களிலே முஸ்லீம்களிலே முஸ்லீம்களிலே அளவை விட திறந்து காட்டிக் கொண்டு திரிகக்கூடியவர்கள் முஸ்லீம்களிலே பஞ்சமா பாதகங்கள் செய்பவர்கள் முஸ்லீம்களில் பார்க்கின்றோம் ரத்தத்தை ஊட்டி வளர்த்ததின் நாங்கள் அன்றைக்கு மூடி தீர்க்கிறோம் முஸ்லிங்கள் நாங்க போய் இறங்க போறோம் சொல்லுமே தொழுகையை விடுவார்களோ இந்த தொழுகையை யார் விடுவார்களோ உடைத்து சும்மா ஒரு சாதார் நாங்க நீங்க ஒரு பாவமாகவே நினைக்காத ஒன்று தொழாம இருக்கிறது ஒருத்தர் தொழூர் என்ன கொஞ்சாதி தொழூர் என்ன மகன் தொழூர் நான் மீனமிட தொழூர் அல்ல வேற என்ன தவறு நீங்க செய்ய தேவையில்லை நீங்கள் இஸ்லாத்தின் வீழ்ச்சி உங்களோட கையில தான் நீங்க தான் இஸ்லாத்தை தள்ளி உண்றீங்க நீங்க தான் இஸ்லாத்தை உடக்கிறீங்க தேவல்ல அழிவு தொழுகையை விடக்கூடியவருக்கு உதாரணம் சொன்னாங்க விரோதியை உடைக்கிறான் இடிக்கிறான் அனுமதிப்போமா சும்மா இப்போமா மழை பெய்து மூணு மணிக்கு நீ சொல்லு கடையை உடைக்கிறான் சுகம் இல்லை சும்மா இப்போமா எங்களை கடையை உடைக்கிற அவலையை நடவடிக்கை இது ஒரு கூட்டம் இத மாதிரி பாவங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்ல சொன்ன வழியில வாழாத ஒவ்வொருவரும் இந்த தீனை குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சகாபாக்கள் அவங்களை புதைச்சாங்க எழுப்பினாங்க வித்தியாசம் அவங்க தீன்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்கு பிறகு அவங்களோட வேலையை நேரம் இருந்தா பார்ப்பாங்க நாங்க எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு நேரம் இருந்தா வேலைக்கு பாதிப்புலாம தொழிலுக்கு பாதிப்பு இல்லாம குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாம தீனுக்கு ஏதாச்சும் செய்யணுமா என்று நாங்கள் யோசிக்கிறோம் அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசம் கண்ணியத்துக்குரியவர்களே உலக சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எனவே நாங்கள் செய்கிற அமல்கள் மிகச் சிறந்தாமல் மிகச் சிறந்தாமல் خیار امتی من دعا الى وحبب மந்தலை உ நல்லவர்கள் யார் தெரியுமா அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கின்றார் மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கிறார் சந்தோடு அன்பையும் ஏற்படுத்தி விடுகின்றார் இப்படி யார் இருப்பாங்களோட உமத்தில் மிகச் சிறந்தவர்கள் மிக மிகச் சிறந்தவர்கள் அல்லாவுடைய அடியார்களை சந்தித்து அல்லாஹுவை நெருக்க வைக்கிறார்கள் தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறார்கள்றுக்கின்றான் நன்மைகளை செய்கின்றான் குடும்பத்தை வழிநடத்துகின்றான் பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றுகின்றான் இந்த வேலையை யார் செய்து விட்டாங்களோ அவங்கத்தான் ஏண்ட அடியாறுகள் மிகச் சிறந்தவர்கள் இந்த கொடுத்து விட்டானோ அவரை அல்லா நேசித்து விட்டான் இஸ்லாம் யாருக்கு கிடைத்து விட்டதோ அல்லாஹுடைய அன்பும் நேசமும் இரக்கமும் பாசமும் அவருக்கு கிடைச்சது மனிதனுக்கு கிடைக்கிறது ஒரு மனிதன் நடப்பது அல்லாவுடைய அன்பு கிடைப்பதற்கு அடையா அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு அல்லாஹுடைய அருளின் வெளிப்பாடு அல்லா விரும்பினதற்கு அடையாள எனவேதான் அல்லாஹு தாலா இந்த எங்களை வச்சிருக்கிறார் அல்லா இந்த இஸ்லாம் இருக்குது நாங்கள் எந்த அளவுக்கு திருப்தி சான்றோமோ தெரியாது அல்லாவுக்கு சரியான திருப்தி இஸ்லாத்துல அல்லாவுக்கு இந்த இஸ்லாத்துல சரியான திருப்தி அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சது எனக்கு திருப்தி அல்லா சொல் நீங்க முஸ்லீம் எனக்கு திருப்தி நீங்க இஸ்லாத்துல எனக்கு சந்தோஷம் நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறது தான் எனக்கு திருப்தி அல்லாவுடைய திருப்தியை பாருங்க திருப்தியா படைச்சவனுக்கு திருப்தியா நாங்க முஸ்லீம்களா இருக்கிறது எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சது எங்களுக்கு திருப்தியா ஒவ்வொரு நாளும் காலையில மூணு தடவை அந்தியில மூணு தடவை எங்களுக்கும் திருப்தி என்று அல்லா சொல்ல சொல்லி சொல்றான் காலையில மூணு தடவை சொல்லுங்க ரப்பாக கிடைச்சது எனக்கு திருப்தி எனக்கு ஒரு இன்டவை சொல்லுங்கிருப்தி ஒவ்வொரு முஸ்லிமும் சொல்லுவது காலையில் நாங்களும் சொல்றதிரும் எனக்கு சரியான்க்கம் இஸ்லாம் கிடைச்சதே அதுவும் எனக்கு திருப்தி நபியா எனக்கு நபியாக அந்த முகம்மது சல்லா அலே சொல்ல கிடைச்சாங்களே அது எனக்கு திருப்தி திருப்தியா சந்தோஷமா வாய சொல்றது வாழ்க்கை நடிப்பல்ல ஒரு நடிப்பல்ல கண்ணியத்துரியவர்களே எனவேதான் இந்த இஸ்லாம் எங்களுக்கு கிடைச்ச அல்லாஹு தாலா திருப்தியாக சொல்லுகின்றான் அவனுக்கு சரியான திருப்தி நாங்களும் என்ன செய்ய எங்களோட வாழ்க்கையில் இதைத்தான் ஒரு திருப்தியுள்ள ஒரு இறைவனாக திருப்தியுள்ள ஒரு மார்க்கமாக திருப்தியுள்ள ஒரு நபியாக இந்த ரசூலுல்லாவை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு முன்னுள்ளவங்க எல்லாம் இந்த ஒரு இந்த மூசா அலை உட்பட அதிகமான நபிமார்கள் வழிகாட்டியா வரணும்ந்தர்ப்பமாக தந்திருக்கிறார் கணேஸ்வரி அவர்களே இனி இந்த இஸ்லாமி பண்றோம் ஆனா உள்ளுக்கு பயிற் இல்ல வெளியில இருந்து தலையை கொஞ்சம் போட்டு எட்டி பார்த்துட்டு நல்ல ஒரு ஊடு நல்ல ஒரு மார்க்கம் நல்ல ஒரு இஸ்லாம் நல்ல ஒரு அல்லா நல்ல ஒரு நபி ஆனா உள்ளுக்கு நாங்க போவ சொல்லு சொல்ல அந்த திருப்தி வரும் ரொம்ப கிடைச்சது எனக்கு திருப்தி இது உங்களுக்கு திருப்தியா உள்ளுக்கு வந்துருங்க வந்துருங்க முழுமையா வந்து தமு துண்ண இல்லா அந்த முஸ்லிமும் நீங்க முழுக்க முழுக்க இந்த இஸ்லாத்துக்கு உள்ளே வந்து வாழுங்கள் உள்ள வராம மௌத்து வந்துடக்கூடாது உங்களுக்கு முஸ்லிம்களாக நீங்கள் மாறாமல் மரணிக்க கூடாது ஏற்றிருக்கிறோம் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அதுதான் உண்மையான மார்க்கம் யாராவது இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் எதிராக பேசினா கோம் ஒரு கோம் வேற ஒரு கல்புளை ஒரு திருப்திதான் நாங்கள் உண்மை முஸ்லீம்களா சொல்லுகின்ற தினத்திலே திருப்தி கண்டிருக்கிறோமா என்று விடுதவில் இஸ்லாத்துக்கு உள்ளுக்கும் முழுமையாக நுழைய இந்த உலகம் உலகத்துடைய சில நடவடிக்கைகள் நமக்கு தடையாக இருக்கிறத பார்க்கும் நாங்கள் இஸ்லாம் படி வாழ்றதுக்கு என்ன தடைகள் எங்களுக்கு என்ன தடை பாவங்களை விடுறதுல என்ன தடை நன்மைகளை செய்யறதுல என்ன தடை யாரு வேணான்றாங்க என்னோட அரசாங்கம் வேணாண்டுதா இல்ல எந்த தடையும் கிடையாது ஒருவர் முழுமையாக முஸ்லீமாக வாழ்றதுக்கு எந்த தடையும் இல்லை ஆனா தடை எங்க அவர கல்வீடைய முழுமையாக திருப்தி காணவில்லை இஸ்லாத்துக்கு மாற்றமானவைகள் இஸ்லாம் சொல்லாதவைகள் நபி காட்டாத வழிகளும் முஸ்லீம்கள் என்று வைத்துக் கொண்டு திருப்திய நபியுடைய வழியில் தேடாமல் அவுடைய கட்டளையில் தேடாமல் துனியால திருப்தி இக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு துனியாவுக்கு இருக்குது என்கிற ஒரு ஏமாத்த முஸ்லிம்களுக்கு துனியா திருப்தி இல்லை ஆனா செஞ்சு பார்க்கிறாங்க முட்டி மோகுறாங்க ஆனா திருப்தி இல்லாம இன்னொரு புதுசை எதிர்பார்க்கிறாங்க வழிகள் நிம்மதியை தேது செஞ்சு பார்ப்பானே துணியாவுக்குள் ஒரு மனிதனுக்கு அல்லா நிம்மதிய சந்தோஷத்தை திருப்திய வச்சில்ல அல்லாவுடைய முழுமையான வெற்றி முழுமையான வெற்றி செய்ய கலா கதிர இல்லாததையெல்லாம் இவன் நினைக்கிறான் அல்லாட எழுத்துல இல்லாததெல்லாம் இவர் போடுற இவருக்கு எழுதாதது தாயிர வைத்துக்குள்ள இருக்கும் இவருக்கு முடிவு பண்ணாதது ஏற்பாடுதான் நடக்குது சொன்னது தான் நடக்குது வெளியில போயிட்டு நிம்மதியை தேடினார் துணியாவுல நிம்மதியை தேடினார் அல்லாவும் நிம்மதியும் நிம்மதியத்தான் எங்களுக்கும் ஆசை நிம்மதி தான் அல்லாவும் எங்களுக்கு விரும்புறது நிம்மதியைத்தான் ஆனால் அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறது முழுமையான இஸ்லாத்துக்குள்ள நாங்க நிம்மதியை தேடுறது அங்கே இல்லை நாலு பேர் பாச பேசக்கூடிய இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் அரபு பேசக்கூடிய நாலு பேர் ஒன்று சேர்ந்தாங்க கூட்டாளி ஆனா ஒருத்தருக்கு பாச தெரியாது ஒருத்தருக்கு அவங்க அவங்க பாசையில் தான் பேசிக் கொள்வாங்க இப்ப மூணு பேரும் ஒரு பயணம் போறாங்க என்ன சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம் எனக்கு இந்த கிரேப்ஸ் தேவை பலம் இங்கிலீஷ் பேசுலவன் அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது மத்த மூணு பேரா அது எங்களுக்கு கருத்து தெரியாது சும்மா வான் எங்களுக்கு அப்ப அரபி சொன்ன உனக்கு என்ன வேணும் நான் பேசுறான் தமிழ்ல உள்ளவன் சொன்ன எனக்கு முந்திரிய பழம்பே மத்த மூணு பேரா சண்ட இருக்கிது என்னப்பா நாலு பேரும் சண்டை முடிக்கிறீங்க அவருக்கு நாலு பார்த்தையும் தெரியும் என்ன உனக்கு பிரச்சனை இல்ல எனக்கு இது தேவை சரி உனக்கு என்ன எனக்கு அது தேவை நாலு பேர்ட்டையும் கேட்ட விஷயம் உண்டு அவர் சொல்லல கொஞ்சம் எரியங்க சண்டை பிடிக்காம பொறுமை எறிகி நான் சொல்றதை கேட்டுட்டு அவர் போனார் கடைக்கு பேசு ஒரு கிலோ கிரேப்ஸை வாங்கி கொண்டு வந்து கிட்ட வச்சு நாலு பேரை உட்கார வச்சு நாலு பேரும் ஆ இத்தான் எங்களுக்கு அப்பதான் சொன்னார் நாலு பேரும் இதுதான் கேட்டீங்க நிம்மதி எதிர்பார்க்கறது நாங்களும் நிம்மதியைத்தான் எதிர்பார்க்கறோம் படைச்ச ரஹ்மானும் எங்களுக்கு நிம்மதியை தரத்தான் முடிவு பண்ணிருக்கிறான் நாங்கள் நாசமா போறது அல்லாக்கு விருப்பம் இல்ல நாங்க நிம்மதி அழிக்கிறது அல்லாக்கு விருப்பம் நாங்க பிரச்சனையில் மாற்றது அல்லாக்கு விருப்பம் இல்லை நல்லது அல்லாக்கு விருப்பம் ஆனால் நாங்க போற வழி நிம்மதியை தேடி போற வழியில் நிம்மதி இல்லியில் கட்டளைக்கு மாற்றம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் கவனமாயிக்கட்டும் நபி போன வழியில போகாம ரசூல்லாவுடைய வழியை நீங்க மறந்துட்டு வேறு வழியில போறீங்களா கவனமாயிரோம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அல்லா சொன்ன கவனமாங்களுக்கு நொம்பல மிக்க வேதனைகள் அங்க நிம்மதிய வேற வழியில நீங்க போறீங்க எதுக்கு நிம்மதியை தேடி அங்க இல்ல நபி வழிக்கு வாங்க இஸ்லாத்து முழுமையா வாங்க என்ற கட்டளைகளை பின்பற்றுங்க இது அல்லா சொல்லுகின்ற ஒரு முறை பின்பத்திக் கொள்ள பெண்கள் வழி நடத்துற சிக்கல் எங்களுக்கு பெண்கள் யார் அந்த மாய கயிறுகள் வழிகடுக்கிறதுக்கு இன்றைக்கு பாவச்சிக்கிற பெண்களை அவர்களுடைய அவர்களுடைய ஆடை பொம்பல் ஆயிரக்கணக்கான ஆண்களை நரகவாதிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறாள் ஆயிரக்கணக்கான ஒரு பொம்புளை மாற்றையோ ஆண்களுடைய பறிக்கிறது எத்தனையோ ஆம்புளே காசிராக மாத்திருச்சு ஒரு பெண்ணின் கவர்ச்சியும் அழகும் நிம்மதி நினைக்கிறான் பாளுகின்ற வாழ்க்கை எங்களுக்கு நிம்மதி என்று நினைக்கிறான் கணியர்களே அந்த வழியில நிம்மதி இல்ல வாலிபர்கள் ஒரு வழியை தெரிவு செய்கிறார்கள் நபி வழியை விட்டு விட்டார்கள் இறைவர் சொன்ன வழிகளை விட்டு அவர்கள் ஒரு வழியில நிம்மதியை தேடுறாங்க வியாபாரிகள் ரசூலுல்லா சொன்ன அந்த வழியை விட்டுட்டு அவங்க ஒரு வழியில நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறார் ரெண்டு சொன்ன வியாபாரித்து நாளையிலே நபிமாறுகளோடு இருப்பார் சஹீதுகளோடு இருப்பார் நல்லவர்களோடு இருப்பார் கடைகி போறாரு ஒரு வியாபாரி காலையில ரசூலுல்லா ஏமாத்தோடு குடும்பத்துக்கு செலவழிக்கிற அந்த கடமையை அம்மா எனக்கு தந்திருக்கிறான் நான் உழைத்தால் தான் குடும்பத்துக்கு சின்ன கொடுக்கலாம் நான் உழைக்கலன்னா எல்லாம் கஷ்டத்தில் உழுதுருவாங்க நான் கை நிற்க வேண்டி வரும் இதையெல்லாம் இறைவன் தடை செய்திருக்கிறான் எனவே இந்த என்கின்ற நோக்கத்தோடு உண்மை பேசியவராக ஏமாற்றாமல் முறையில் ஹலாலான சட்ட திட்டங்களை பேணி அந்த வியாபாரத்தை செஞ்சுட்டா ரசூல் சொன்னாங்க நீங்க கடைக்கு போகாமத்தில் நபிமார்களோடு செஞ்சு நபிமார்களோடு அடுத்த வியாபாரிகளை போன்று கேடுகட்டவர்கள் யார்கொய்சத்தியம் ஏமாற்று அமல்களில் கடமைகளை பாலாக்கிவெரும் பணத்தை சேர்க்கின்ற அந்த ஹவா வீடு வாசலுக்கு சொந்தக்காரனாக மதிப்பு மரியாதை கிடைக்கணும் என்கின்ற கெட்ட நோக்கத்திலே கெட்ட நோக்கத்திலே வியாபாரத்துக்கு போன அவர் போய் இறங்கிறது அங்க பயங்கரமா சொன்னார் எனவே கன்னியத்துக்குரியவர்களே நாம் நமது கடமைகளை உலக வாழ்விலே ஒவ்வொரு துறையில ஈடுபட்டு அதுல நிம்மதியை எதிர்பார்க்கிறோம் ஆனா அல்லா சொல்றான் அலா அறிஞ்சு கொள்ளுங்க அல்லாவுடைய இந்த தீனுல தான் அல்லாவுடைய நினைவுல தான் அல்லா சொல்லுகின்ற வழியில தான் உங்களுக்கு தத்து மூல் குழு உங்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லா சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நிம் அல்ல சொல்ற எங்க சந்திப்ப சொரியு அவன்டிக்கிறான் பல்ல கடிச்சு சொரியா இவன் சொல்லுகிறான் அவன் சொல்ல மாட்டேன் சொப்பா இன்பத்தை நல்லா சொறிய சொ இன்பத்தை இன்பம்ாயிச்சு கழிச்சு ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்றான் சந்திச்சா சொறிஞ்சவன பாக்கலாம் மேல்கையெல்லாம் புண்ணும் பொக்களமும் பழுத்தும் அசடும் எல்லா ஜாதி ஊட்டம் எல்லாம் நாசமும் அவன் நல்லா சொரியாதவன் கன்னியுரியவர்களே இதுதான் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தவங்களுக்கு உதாரணம் அவங்க வேலை அப்படி ருசியம் செய்யக்கூட இங்கெல்லாம் வெற்றி போல விளங்கும் மத்தேனெல்லாம் மதேனை போல விளங்கும் வீண் படி நடக்கிறவன் எல்லாம் அறிவுறுத்தவனை போல விளங்கும் இவனுக்கெல்லாம் புத்தி இல்லைன்றது போல விளங்கும் நாங்க சொல்லி பண்றவன் போல விளங்கும் ஆனால் மிச்ச நாள் போவார் மிச்ச போவாது பாவத்துல பறந்தவங்க எல்லாம் இன்னைக்கு முட்டி மோதிட்டு நிற்கிறான் மிச்ச போவாது அவசரமா பழுக்கும் அவசரமா புழுக்கும் அவசரமா அவியும் அவசரமா கை சேதப்படுவார் அவசரமா கண்ணீர் வடிப்பாரு கண்முண்ணுக்கு அனுபவிப்பாரு நவீன வழிமுறைய விட்டுட்டு நிம்மதியை தேடி இன்னைக்கு மத்தவங்க அந்நியவனை போல வாழ்ந்து பார்த்தாங்க ஆனால் கண்முன்னுக்கு கேவலத்தையும் நஷ்டங்களையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறத நாங்க இன்னைக்கு நடைமுறையில பார்க்கிறோம் கண்ணியிருப்திண்டதான் சரி மிம்பர்ல சொல்றது சரி உலமாக்கள் சொல்றதும் சரி சாப்பாக்கள் நடந்ததுல்லா சொல்றதுதான் சரி எல்லாரும் ஆனா எங்களுக்கு நடந்து கொள்றதுல பிரச்சனை நடைமுறை பிரச்சனை என்ன காரணம் நடக்க உடுதில் தடையும் அரசாங்கம் தடையும் ஈமாண்டம் தான் எங்களை ஒரு வேலையை செய்ய விடுவதில்லை ஒரு மெலிஞ்சவன் மெலிஞ்சவன் ஒரு மெலிஞ்சவனுக்கு என்ன செய்யும் இது போலதான் சும்மா உடல் பர்ம நயந்த கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய சக்தி தேவ எாது பள்ளிக்கு பிடிச்சது படுக்க உடுவதில்லை தூக்கத்தை பறிக்குது எழுப்பி விடுகுது கிண்டுது அவனை அவசப்பிச்சு விடுவது தூங்க விடுவதில்லை எழுப்பி எழுப்பி பள்ளிக்கு அவனை அனுப்பி வைக்கிறா அது ஈமானுடைய பலம் ஈமான் பலம் அவர்கள் எத்தனையோ யுத்தங்கள் எத்தனையோ யுத்தகலங்களில் கலந்து கொண்டேன் அங்கு ஒரு வீர மரணம் எனக்கு கிடைக்கல கழுத்து வெட்டப்பட்டு உடம்புல இருந்து உயிர் பிரிகிறது வேகமா ஓடுறாரு என்ன சொர்க்கத்துடைய வாசம் மலையிலிருந்து எனக்கு வந்து கொண்டிருக்கிறது சொர்க்கத்துடைய வாசம் கையில் ஒரு நாலஞ்சு ஈச்சப்பழம் இந்த நாலஞ்சு ஈச்ச பழம் திண்டு திண்டிந்தார் திண்டா எதிரிகளோடு யுத்தம் செய்யலாம் கொஞ்சம் உஜாராயிருக்கும் சொர்க்கத்துடைய வாசம் வந்து கொண்டீங்க சொர்க்கம் அவரை கூப்பிடுது யோசிக்கிறார் பலத்தை திண்டு முடிக்கிறதுக்கு நான் பொருந்திக்கொள்ள மாட்டேன் தூக்கி வீசிட்டு நாலஞ்சு நிமிஷத்துக்கு முந்திய சொருக்கம் போயிட்டாங்க பலம் இதெல்லாம் அமல்லம் தேவைீபத்தீபத்து லார விட மோசம்மாச்சாரம் செஞ்சாலும் செய்யலாம் செஞ்சுதான் முடிச்சு பேசி தௌபா செய்யலுமா யாரை பத்தி என்னதெல்லாம் கரைச்சோமோ அமர்த்த பேடம் கொடுக்கும் இப்படி எல்லாம் பேசி தோமைகளை மன்னிச்சுக் கொள்ளுங்க அவர் மன்னிச்சா அல்ல மன்னிப்பான் விவச்சாரத்தை விட வாசம் ஏன் அதற்கு தௌபா செய்யலாம் ஆனால் ரீபத்துக்கு எப்படி தௌபா செய்யலும் எப்படி போய் கதைப்பீங்க நிப்பீங்க உங்களை பத்தி இப்படி பேசினேன் இப்படி பேசினேன் இப்படி பேசினேன் எப்படி கலைக்கே பாவத்தை சக்தி கோடி கணக்கீக ஆனா ஒரு ஏழை அண்டைக்கு நூறு நூத்தி ஐம்பது ரூபா தேர்றவரு அவருக்கு இருக்கிற ஈமான் அந்த பலம் கோடீஸ்வரனுக்கு இல்லாமல் அவர் தைக்கிற தக்குவோ அவர் தைக்கிற அச்சம் அவர் தைக்கிற பக்குவம் அவர் தைக்கிற அமல் அவர் பாவத்தில் உள்ள பேணுதல் பணத்தை வச்சு நாம் மதிக்கிறோம் ஆனால் ரசூலுல்லா அல்லா எட போடுறது ஈமான வச்சுத்தான் பணம் கூட மதிப்பு இல்ல ரசூல் விடத்தில் ஈமான் கூட இந்த மதிப்பு ஒரு ஹபசி ஒரு கருப்பு மனிதன் அல்லாவுடைய பாருங்க நீங்க வம்சத்தால உயர்ந்தவங்க நிறத்தால உயர்ந்தவங்க குலத்தால உயர்ந்தவங்க குணத்தால உயர்ந்தவங்க பண்பால உயர்ந்தவங்க இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க தக்குவா அதுதான் மனிதனுக்கு உயர்வு குழு நாளைக்கு அவர் கேட்டார் நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்க நான் சொர்க்கம் போவேனா அழகா இருக்கிறீங்க சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா அல்லாவுடைய ஆசையை பத்தவங்களுடைய சொர்க்கமே நீங்க சொர்க்கம் போவீங்க சொர்க்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்ல தொடங்கினாங்க நிறைய சொன்னாங்க சொல்லுங்களேன் திருப்பியும் சொல்ல தொடங்கினாங்க கலர் அல்ல பிரச்சனை தக்குவாங்கிறீங்களே துணியாவை வச்சு மேல நாங்க கீழே அது வெள்ளை அல்ல நபி அங்க தக்குவா ஈமான் இது இருந்தா நீங்க கருப்பை வெற்றி குடிச ஊட்டில வெற்றி உலகத்தில் அவங்களோடிகள் சொற்கள் அவங்க இல்லாட்டி ஊர்ல யாரும் தேடவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட அல்லாவுக்காக வாழுகின்ற சில நல்லூர்கள் இருப்பதாக சூழல்தான் சொன்னாங்க இன்னைக்கு சிலவங்க வைக்கிற பள்ளிக்கு வராட்டி என்ன ஒரு காட்டுலேருமே அவர் இல்லாட்டி எல்லாரும் கேட்கிறாங்க நீங்கள் முன்பு கேட்க வேண்டிய கேள்வி கேட்டாங்க முடிச்சுங்க தண்ணியா உள்ளவரு மனைவிய முகப்பத்து வச்சா தண்ணியப்படுத்துவார் அவரோட இவருக்கு எப்படியாவது ஒரு கோபம் வரும் அநியாயம் செய்ய மாட்டியோக்கமே கல்யத்திலிருந்து ஊடு கட்டத்திலேந்து வாகனம் வாங்குறதுல இருந்து சொன்ன இஸ்லாத்துல எங்களுக்கு திருப்தி கிடையாது வழியில் நமக்கு நிம்மதி இல்லைன்னு தான் நினைக்கிறோம் அதனால அந்த வழியிலிருந்து கொஞ்சம் விலகி அதனை உறைஞ்சு கொண்டு அப்படி போறோம் வெளியில் வரைக்கும் நான் உறைஞ்சிட்டேன் உடல் அதையும் குடிச்சு கொள்றது வெளியில இருக்கிறோம் இஸ்லாத்துல சும்மா உரைச்சி கொண்டோம் இல்ல முழுமையாக இஸ்லாத்துக்குள்ள வரும் கல்பு வெள்ளை ஆயிருந்தா சரி நிறம் இல்லாட்டி பரவாயில்ல ஊடு வாசல் இல்லாட்டி பரவாயில்ல கல்பு வெள்ளை ஆயிக்கோணும் வியாவரம் இல்லாட்டி பரவாயில்ல கல்பு வெள்ளை ஆய்கோணும் ரசூல் இல்ல கல்பத்தான் காட்டின என்ன சொல்றீங்க சொர்க்கத்தை படிக்க ஆசைப்படுறாரு ஆசையை பாருங்க கருப்பு மனிதர் அவசி மனிதர் இவருடைய சொர்க்கத்தை படிக்கிற ஆசைக்கு அல்லாவும் படிக்கிறீங்களா நானும் சொல்றேன் படிங்க ஒரு கருப்பு மனிதர் கல்புல்ல அல்லா சொன்ன இஸ்லாத்துல திருப்பி எனக்கு கிடைக்குமா சொ நிச்சமாக நீங்க போவீங்க அது சொல்லப்புள்ளே அதை தாங்க அவருடைய கண்ணியத்துக்குரிய இது வாயிரஸ்லாம் எங்க கல்வக்குள்ள வரும் அங்கதான் உதவிகள் ஆனா உலகத்தில் இஸ்லாம் பணி நடக்கும் போது சோதனைகள் வரும் சோதனைகளுக்கு பொறுமை கொண்டு குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப முஸ்லீம்கள் சுமையா யாசிர் அம்மார் ஆரம்ப முஸ்லிம்கள் ஆனா இஸ்லாத்துக்கு வந்தாங்க பிரச்சனை தான் அநியாயக்காரர்கள் அவங்களை பிடிச்சு கொண்டு அநியாயம் செஞ்சு கொண்டு பல மாதிரி வேதனைகளை கொடுத்து ஆரம்ப முஸ்லீம்கள் எந்த முன்மாதிரியும் அவங்களுக்கு இல்லை யார பார்த்து நாங்க பொறுமையா ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டாங்க சுமையாவுக்கா யாசி இருக்கா அம்மா இருக்கா கடும் வேதனை ரசூல்லா போவாங்க பக்கத்தால போல ரசூல்லா சில வார்த்தைகளை சொல்லுவாங்க அதை தவிர வேற ஒன்றும் ரசூல்லா செய்யன் குடும்பமே பொறுமையுங்க சொர்க்கம் அல்ல பொறுமை பொறும கட்டாயம் பொறும சேவை صلى صحابة عقل ورئي تتلى <تصفيق> நான் வெற்றி அடைஞ்சேன் உங்களுக்கு லட்ச கணக்கம் கிடைக்கிறது பரலுக்கு முன்னுக்கு சுபகுடையா முழு துனியாவும் துனியாவுடைய சொத்துக்கள் கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீர்களோ அதை மகிழ்ச்சி அடையுங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லமாக சொல்லுவாங்க துணியாட விஷயம் கொஞ்சம் அப்படி கல்வில வரக்குள்ளா ஆகரத்தை காட்டி அதை சின்னதாக்கி எங்களுக்கு அதை ஆக முக்கியம் இப்படி ரசூல்லா ஒரு சூழல்ல சகாபாக்க வளர்த்தாங்க கண்ணியத்துக்குரியவர்களே எனவேதான் உலகத்தில் பட்ட கஷ்டங்கள் சகாபாக்கள் பட்ட கஷ்டங்கள் எங்களுக்குள்ள வாழ்ந்தால் அங்கதான் வெற்றிக்குது ஆனா சோதனைகள் சோதனைகள் சோதனை இல்லாம வாழலாம் ஆனா துணியாவோட வாழக்கோல தீன் இல்லாம வாழ போல தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஆனால் அது நிரந்தரம் ஒரு திருப்தி எங்களுக்கு வரணும்டா நாங்களும் இந்த ஈமான மதிக்கக்கூடியவங்களா ஈமான் எப்படி வரும் மானு மானு உள்ளத்துக்கு முன்னோர்களுடைய சொல்றோம் உறுதியாக இருக்கும் அதுல ஈமான் பரமாவும் அதிகரிக்கு இதை நாங்க வெளியில போயிட்டு தான் அடையோம் தயாராக ஒரு நாலு மாசத்துக்கு சொல்லுங்க அவசரம் வெற்றி அங்கே கேட்கக்கூடியவங்க ஐக்காம செய்யக்கூடியவங்களா மாறணும் சகாபாக்கர்களை இவ்வளவு பேசவே தேவையில்லை அப்படி அவங்க ஈமானது பலமான பலத்தை அடைஞ்சாய தியாகத்துக்கு பின்னால கிடைச்சது விஷால சொல்லு நாங்களும் கொஞ்சம் தயார நாங்க மௌத்தாக போகல மவுத்தாக போகல விஷா எல்லாம் வாரத்தும் போறோம் படிச்சுட்டு வந்து குடும்பத்தை அல்லா சொல்ற வழியில நாங்க நடத்துறதுக்கு போறோம் விஷா சொல்லுங்க விஷா சொல்லுங்க நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ள ஒரு திருப்தி ஒன்று நான் நல்ல அப்படி ஒன்று எங்களுக்குள்ள இருக்கிறேன் ஷெய்தான் அப்படி எங்களை எங்களுக்கு காட்டி கொண்டிருந்தா நல்லம் தானே நான் என்ன என்ன எனக்கு என்ன குறைப்பாடிக்கிறேன் சொலுகைக்கு சொல்லுக சிக்கருக்கு சிக்கரு அப்படி எனக்குள்ள திருப்தியை நிறுத்து பார்க்கக்கூடிய ஒரு தராசு போலதான் இந்த அல்லாவுடைய பாதையில போறது குறைய பார்க்கறது சந்தர்ப்பங்களில் நாங்க உடுத்துட்டு கண்ணாடி உடுப்பில் உள்ள குறையை காட்டுறோம் இஸ்லாத்துல உள்ள குறையை எங்கனை கீக்குது சொல்லு விழுமையாக அல்லாவுடைய அந்த தீன நாங்களுக்கு வெற்றி நிம்மதி அல்லா சொல்ற வழியில தான் அவன் அல்லாஹுவக்குமர் சாதாரணமானவன் அல்ல நாங்க ஏத்திருக்கிற அல்ல வார மாசம் சாலா எட்டாம் தேதி வார மாதம் எதி எங்களுக்கு இந்த துணியாவும் சூரியனா சந்திரனா நெப்சியூனா சகல அந்த சுருட்டி எடுத்து இந்த கண்ணுக்கு விளங்குற இந்த வானம் இந்த வானத்துல கொண்டு போய் வைங்கோ பெரியோ ஒரு மோதிரத்தை வச்ச மாதிரி இந்த வானம் முதலாவது வானத்தை இரண்டாவது வானத்துக்கு மேல வச்சா அது ஒரு கிரவுண்ட்ல ஒரு மோதிரத்தை வச்சது போல படைச்சவன் எவ்வளவு பிரமாண்டமான உலகம் இந்த கோல்கள் எல்லாத்தையும் எடுத்து மூணாவது வானத்துக்கு மேல வச்சா அது ஒரு கிரவுண்ட்ல ஒரு மோதிரத்தை வச்சது போல ரஹமானுடைய படைப்பு எப்படி இருக்குது அந்த ரஹமான் எப்படி இருப்பான் வச்சா அது ஒரு மோதிரத்தை கிரௌண்ட் வச்ச மாதிரி வானத்தை காணல இரண்டாவது வானத்தை காண இல்ல அந்த ஏழாம் வானம் அவ்வளவு பிரமாண்டமான ஒரு படை இதை படைச்ச அல்ல எ கூற நெருங்குங்க நெருக்கத்தை அடைகிறதுக்காக கூப்பிடுறான் அல்லாஹூ அகர் இவன் தான் மிகப்பெரிய இந்த அல்லாடு அன்பு நாங்கள் அடைய சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க வரலாம் அதுக்கடியில் சொல்லுங்க போங்க ரகமஸ்வர் போங்க சார் அனுப்புறது இந்த ரெங்க ர விஷயம்ன்னுக்குனால் இந்த உலகம் அல்லாட்ட ஒரு கொசுட ரெக்கூடத்தை அல்லாவுக்கு ரோசன் அடுத்த கட்ட கேப நிகழ்சிகள் தொட போகக்கூடிய வாய்ப்புகளை தருவ உட்காரும் போது கல்விகளை விரிச்சு கொண்டு விளங்கப்படுத்த ஈமானத்தா என்கிற ஒரு எண்ணத்தோட நாங்க இந்த செய்திகளை வாங்கும் போது கல்விகளை திறந்து தருவான் எனவே அல்லாஹு தால எனக்கும் உங்களுக்கும் ஹக்க ஹக்காக விளங்கி மௌத்துக்கு முன்னால அந்த ஹக்கின் படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சகலருக்கும் அல்லா நசீ வாக்குவானா சுபான السلام அஸ்லாம் வலைக்கு வர்மசு வாஹி இந்த பயானை எமது இணையதளமாகிய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூக்கும் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்